தலைப்பு 131, முப்பத்து ஒன்று சுத்தமாதி தேகங்கள் மூன்று ஸ்வர்ண தேகம் காரியரூபம் பரதேகம் பர உணர்ச்சி பற அறிவு பரத்துவம் பொன் வண்ணம் அபரஞ்சி மாற்று பன்னிரண்டு வயது பருவம் நரை திரை பிணி மூப்பு மலம் ஜலம் வியர்வை ஆகாரம் நித்திரை தாகம் சாயை முதலியன இல்லாமை ரோம வளர்ச்சி தாட்சியில்லாமை கர்மசித்தி கல்பதேகி அபரமாக்கி பிரணவதேகம் காரிய காரண ரூபம் பரம்பர தேகம் பரம்பர உணர்ச்சி பரம்பர அறிவு பரம்பர தத்துவம் பதினாறு முதல் நூற்றி எட்டு வரையில் மாற்று உறைபடாதது ஐந்து முதல் எட்டு வயது தேகம் தோற்றம் பிடிபடாது சர்வசித்தி பிராண கல்ப தேகி பர அபரமார்க்கம் ஞானதேகம் காரணரூபம் எங்கும் பூரண வியாபகம் பராபர அறிவு பராபர தத்துவம் அளவு கடந்த மாற்று சப்தமய தரிசனம் உருவம் தோற்றியும் தோற்றாமலும் இருக்கும் சர்வ மகாசக்தி சர்வ சுதந்திரம் காலாதீதன்